வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி அது ஒரு கலை அறிவியல் அந்த கல்லூரியில் அன்று வித்தியாசமான பகடிவதை ஒன்று அரங்கேறியது பகடிவதை என்றதும் பயந்து விடாதீர்கள் அதாவது முதலாம் ஆண்டு பிஏ ஆங்கிலம் படிக்கும் ஒரு மாணவனை அவனது மூன்றாம் ஆண்டு பி ஆங்கிலம் படிக்கும் சீனியர் மாணவர் கூட்டம் வதை செய்யும் பொருட்டு அங்கே காத்திருந்தது ஏனென்றால் இந்த முதலாம் ஆண்டு மாணவன் கிராமப்புறத்திலிருந்து கல்லூரியில் சேர்ந்திருந்தாலும் அனைவரிடமும் ஆங்கிலத்தில் தான் உரையாற்றுவானாம் கல்லூரி ஆரம்பித்த இரண்டு மூன்று வாரத்துக்குள்ளே அவன் ஒரு ஹீரோ போல பெயர் பெற்றுவிட்டான் என்ற அகந்தையுடன் மூன்றாம் ஆண்டு மாணவர் தலைவன் ராபர்ட் காத்திருந்தான் அந்த மாணவன் அவ்வழியே வந்ததும் ராபர்ட் அவனை அழைத்தான் ராபர்டிடம் வந்த முதலாம் ஆண்டு மாணவன் குட் மார்னிங் சீனியர் பிரதர் ஹவு டு யூ டூ என கேட்டான் அதற்கு ராபர்ட் டெய் நான் பொதுவாக ஒன்றை மாதிரி பசங்களை எதுவும் செய்ய மாட்டேன் நீ ரொம்ப திமுறாமே ஏண்டா நீ தமிழ்லேயே பேச மாட்டியா ஏண்டா அப்படி என்று கேட்டான் அதற்கு நம்ம ஹீரோ ஐ நோ இங்கிலீஷ் அண்ட் ஐ நோ தட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் தட்ஸ் ஒய் ஐ கம்யூனிகேட் டு யூ இன் இங்கிலீஷ் என பவ்யமாக கூறினான் இந்த சம்பவம் நடப்பதை பார்த்து அங்கு நிறைய மாணவர்கள் கூடிவிட்டார்கள் அந்த கூட்டத்தின் மத்தியில் இவன் திமிராக பேசுகிறானே என்று ராபர்ட்டுக்கு கோபம் அதிகமாக அவன் வேறு லெவலில் ரேக்கிங் செய்ய ஆரம்பித்தான் டெய் நீ பத்து மாதம் உன்னை சம்பந்தப்பட்ட உங்கள் அம்மாவை பார்த்துருக்கிறியா உங்கள் அப்பாவை பார்த்துருக்கிறியா ஏண்டா நம்ம கல்லூரியை யாவது பார்த்துருக்கிறியா இவ்வளவு ஏண்டா உன் முகத்தை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்டான் கூட்டம் அப்படியே நிசப்தமாகி விட்டது நமக்கு ஹீரோவும் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றான் ஏனென்றால் அவனுக்கு பிறவியிலிருந்தே இரு கண்களும் தெரியாது சீனியர் மாணவன் அதோடு விடவில்லை இதையெல்லாம் பார்த்து அனுபவிக்க முடியாத ராஸ்கல் நீ இங்கிலீஷ் படித்து என்னடா சாதிக்க போற பேசாம தற்கொலை போட்டிட்டு சாவுடா அப்படின்னு சொல்லி சொன்னான் அவ்வளவு நேரம் மௌனமாக நின்றிருந்த நம்ம ஹீரோ மெதுவா ஆனா தீர்க்கமாக பேச ஆரம்பிச்சான் சீனியர் பிரதர் தேங்க்யூ நீங்கள் விரும்புனபடியே நான் தமிழ்லேயே சொல்றேன் நன்றி அண்ணா முதல்ல உங்கள் கையை கொடுங்க என அவனது கரத் கரத்தை நீட்டினான் சுற்றி அனைவரும் பார்க்கின்றார்கள் என்ற நோக்கத்தில் ராபர்ட் வேண்டா வெறுப்பாக அவனிடம் கையை கொடுத்தான் கையை இருக்க பற்றி கொண்ட நம்ம ஹீரோ உறக்க பேசினான் நன்றி அண்ணா நானே நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு மூன்று முறை கண்ணு தெரியாம இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறோம் என்று தற்கொலை செய்து கொள்ள நினச்சிருக்கேன் ஆனால் உங்களை சந்திச்ச இந்த நிமிஷத்துல அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் சாதிச்சு காட்டுவேன் ஒன்ன மாதிரி மிருகங்களே வெட்கமில்லாமல் இந்த உலகத்தில் நடமாடும் போது நான் எதுக்கு சாகனும் ராபர்ட் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருக்க சுற்றி இருந்த மாணவர்களெல்லாம் கைத்தட்டி விசிலடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ராபர்ட்டின் நண்பர்களும் சேர்ந்துதான் ஒரே நாளில் காலேஜ் முழுவதும் பாப்புலரான நம்ம ஹீரோ வேற யாரும் இல்லை பிரின்ஸ் ஜுவல்லரி மற்றும் ரேமண்ட்ஸ் ஷார்ட்டிங் ஷூட்டிங் விளம்பரங்களில் பிரின்ஸ் ஜுவல்லரி பனகல் பார்க் சென்னை ரேமன் த கம்ப்ளீட் மேன் எனும் மந்திர குரலுக்கு சொந்தக்காரர் இன்ஸ்பயரிங் இளங்கோ ஒரு வளர்ந்து வரும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வருடத்திற்கு பதினைந்தாயிரம் மாணவ மாணவியர்களை அவர்கள் மென்திறருக்கு பயிற்சியூட்டும் பயிற்சியாளராக சந்தித்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு கிரியா செயல்பட்டு வரும் சிறப்பு திறனாளி அவர் எழுதிய ஜெய்ப்பது நிஜம் புத்தகம் வாசித்தேன் எனக்கு சைட் இல்லை ஆனால் விஷன் இருக்கிறது என்று தனது அனுபவங்களை கம்பீரமாக அறிவிக்கும் இளங்கோவின் புத்தகத்தில் எனக்கு பிடித்த வரிகள் நமக்கு என்ன நடக்கிறதோ அது வாழ்க்கை அல்ல நமக்கு நடப்பவற்றிற்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் செய்கிறோம் என்பதை பொறுத்தே வாழ்க்கை நமக்கு நடப்பவற்றிற்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் செய்கிறோம் என்பதே என்பதை பொறுத்தே வாழ்க்கை உண்மைதானே ராபர்ட் இளங்கோ மீது காட்டியது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆனால் அதற்கு இளங்கோ கொடுத்தது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இளங்கோ ரியலி யூஆர் an இன்ஸ்பயரிங் பர்சனாலிட்டி நன்றி அன்புடன் விருதுநகரிலிருந்து சாமி